வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் இருபத்தி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூற்றி ஆண்டு இலங்கையில் போர்ச்சுகீசியரின் கடைசி பிடியாக இருந்த யாழ்ப்பாண கோட்டையை டச்சுக்காரர்கள் கைப்பற்றினர் பிளாசி போரின் போது ராபர்ட் கிளைவ் தலைமையிலான மூவாயிரம் படையினர் தோற்கடித்தனர் பேரரசி கீவ் நகரில் யூதர்கள் குடியேற அனுமதி வழங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தட்டச்சு கருவி கண்டுபிடிப்புக்கான காப்புரிமத்தை கிறிஸ்டபர் லேத்தம் சோல்ஸ் பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு பன்னாட்டு ஒலிம்பிக் குழு பாரிஸில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் பொரின் போது முதல் முதலாக அவுஸ்விட்ஸ் வதை முகாமில் நச்சுவாயு அறையில் சேர்ப்பதற்காக முதல் தொகுதி யூதர்கள் பாரிஸில் இருந்து தொடருந்தில் அனுப்பப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியின் போர் விமானம் வேல்சில் தவறுதலாக தரையிறங்கும் போது கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அண்டார்டிகாவில் இராணுவ நடவடிக்கைகளை தடை செய்யும் அண்டார்டிகா ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய அரசியல்வாதி சஞ்சய் காந்தி விமான விபத்தில் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அயர்லாந்தில் அட்லாண்டிக் கடலின் மேல் ஒன்பதாயிரத்தி மீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருந்த ஏர் இந்தியாவின் போயிங் விமானத்தில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அதில் பயணம் செய்த முன்னூற்றி பேரும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பெரு நாட்டின் தெற்கே மிக கடும் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக எழுபத்தி பேர் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் ஆரம்பமானது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு க பாலசிங்கம் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நார்மன் பிரிட்ஸர்டு இந்திய ஆங்கிலேய நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜகோபால தொண்டைமான் புதுக்கோட்டை சமஸ்தான அரசர் 1925. தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜான் செபோட்பெரோன் ஏடிஎம் இயந்திரத்தை கண்டுபிடித்த பிரிட்டானியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரணசிங்க பிரேமதாசர் இலங்கை அரசு தலைவர் 1925. தொள்ளாயிரத்தி ஆண்டு பிட்டி தியாகராயர் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவர் 19.53 தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு சியாமா பிரசாத் முகர்ஜி இந்திய கல்வியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஜின் டின் ஜிடேன் பிரான்ஸ் கால்பந்து விளையாட்டு வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பி தியாகராய செட்டி திராவிட அரசியல் தலைவர் 19.39 தொள்ளாயிரத்தி ஆண்டு கிஜுபாய் பதேகா இந்திய கல்வியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஸ்ரீ பிரகாசா இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சஞ்சய் காந்தி இந்திய பொறியியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி வி இந்தியாவின் நான்காவது குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேரி ஜேம்ஸ் துரைராஜா தம்பிமுத்து இலங்கை ஆங்கிலேய கவிஞர் இதழ் ஆசிரியர் பதினைந்தாம் ஆண்டு நிர்மலா ஜோசி இந்திய கத்தோலிக்க அருள் சகோதரி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரபுல் பிட்வாய் இந்திய இதழர் செயல்பாட்டாளர் இந்நாளின் சிறப்புகள் நிக்கரகா மற்றும் போலந்து நாடுகளில் தந்தையர் தினம் சர்வதேச கைம்பெண்கள் தினம் சர்வதேச பொது சேவை தினம் மற்றும் எஸ்டோனியா நாட்டில் வெற்றி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே